தலைப்பு வாழ்க்கை நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டும்தான் வரும் வழிதான் வாழ்க்கை வாழ்க்கை என்றால் இப்படித்தான் எல்லையில்லா இரகசியங்களுடன் அன்புடன் நட்டினையின் கவிதைச் சேரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்